வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நீந்து தெரியும் வரை தண்ணீரில் இறங்க மாட்டேன் என்று காத்திருக்க புத்திசாலி ஆம் நீந்து வரை தண்ணீரில் இறங்க மாட்டேன் என்று காத்திருக்க புத்திசாலி என்கிறார் சாணக்கியன் நன்றி வணக்கம்